வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா நோயற்ற வாழ்வு கடனற்ற நிலை இவையே பயமற்ற வாழ்க்கை ஆம் நோயற்ற வாழ்வு கடனற்ற நிலை இவையே பயமற்ற வாழ்க்கை என்கிறார் குருநானக் நன்றி வணக்கம்